கத்தர் உன்னை உங்களை என்னை நம்மை எதற்காக இந்த சபையில் கொண்டு வந்தாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு சக்தியை உங்களுக்கு தருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க குப்பையில் கடந்திருக்கலாம் புலிதல கடந்திருக்கலாம் குடியாரங்களா இருந்திருக்கலாம் பாவியா இருக்கலாம் பரதேசியா இருந்திருக்கலாம் தெய்வத்தை அறிஞ்சவங்களா இருக்கலாம் பெற்றுக் கொள்ளுங்க இப்பொழுது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சகோதரரை நிறைந்து பெற்ற ஏழு பேரை உ தெரிந்து அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவசனை விசுவாசமும் தெரிந்து கொண்டு ாலும்ல்லமையினாலும்னங்களுக்கு பிள்ளைகளை நாம் இங்கே பார்க்கிறோம் இவர்களுக்கு எப்படி இவருடைய வாழ்க்கை இந்த அளவு மாறி அப்போஸ்தலர்கள் பந்தி விசாரிப்பை செய்ய முடியாது என்று ஒதுங்கின பின்பு அந்த ஸ்தானத்திற்கு ஒரு ஏழு பேரை தெரிந்திருக்கிறார்கள் இந்த ஏழு பேருக்கு ஐந்து விதமான குணாசீலங்கள் அமைந்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறார் ஒன்று பரிசுத்தாவி இரண்டாவது ஞானம் மூன்றாவது நற்சாட்சி பெற்றவர்கள் நாலாவது விசுவாசம் ஐந்தாவது வல்லமை இந்த ஐந்து அனுபவங்கள் இருந்தபடியினால் இவர்கள் அன்றைக்கு இருந்த விசுவாசிகளில் தலை சிறந்தவர்களாக இருந்தார்கள் இந்த ஐந்து அனுபவங்களும் முக்கியமாக பரிசுத்தாவியின் நிறைவு அது அவருடைய வாழ்க்கையை மிகவும் தெய்வீகமாக மாற்றி இருந்தது அதனாலதான் பரிசுத்தாவியின் நிறைவுக்காகத்தான் இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறோம் பரிசுதாவி எல்லா சபையிலும் உள்ள எல்லாருமே பெற்றிருக்கிறார்கள் உலகத்தில் எங்கெங்கெல்லாமோ பெற்றுக் கொள்கிறார்கள் வீட்டுல கிடைக்குது சபைகளில் ஜெபிக்கும் போது கிடைக்கிது ஆனா பரிசுத்தாவின் நிறைவுங்கிற ஒரு தன்மை இருக்கிற ஒருவேளை இந்த கூட்டத்தில் நீங்கள் அந்த அனுபவத்தை ஒரு சிலர் பெற்றவர்களாக இருக்கலாம் நல்லது ஆனால் பெறாதவர்கள் அது ஊழியர்களோ விசுவாசிகளோ யாராக இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் நிறைவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் ஒருவேளை நீங்க வயசாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே உட்காந்துட்டு பிள்ளைகள்லாம் ஆவில் நிரம்புறத பாத்துட்டு போயிடக்கூடாது இல்ல நான் ஊழியத்துக்கு வந்துட்டேன் அதனால விசுவாசிகள் தான் நிரம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விட்டு கூடாது நிறைவு ரத்த சாட்சியது நீங்கள் பூமி எங்கும் புறப்பட்டு போய் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் சொல்லி இருக்கு ஆனா மொழிபெயர்ப்புல மூல மொழிபெயர்ப்புல எனக்கு இரத்த சாட்சிகளா இருப்பீர்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு மனிதனை கிறிஸ்துவின் அன்பில் நிறைய வைத்து அவனை இயேசுக்காக ஜீவனை கொடுக்கக்கூடிய வல்லமை உள்ளவனாக மாற்ற முடியும்னா அது ஒரே ஒரு ஆளுக்கு தான் முடியும் பரிசுத்தாவியானவருடைய நிறைவுக்கு மாத்திரம் தான் முடியும் சும்மா ஏதோ பதி சுத்தா பட்டு சும்மா கை கால ஷேக் பண்ணிட்டு அப்படி எந்திச்சு வெளியே போயிட்டு வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க கிறிஸ்துக்காக ரத்த சாட்சிய மறிக்க முடியாது ஜெயத்தின் கிரீடம் பாடுகளை அப்படியே ஏற்றுக்கொண்டார் அவன் ஒரு முதல் ரத்த சாட்சி கிறிஸ்து மறித்த பின்பு சபையில முதல் முதல் கல்லறிப்பட்டு முதல் முதல் ஜீவனுள்ள இரத்த சாட்சிய அப்படியே ஜீவனை பானபலியாய் வார்த்ததில் முதலால் யாருக்கு நான் சொல்றேன் இன்றைக்கு இந்த அபிஷேகத்தை கத்தர் உங்களுக்கு அனைவருக்கு தரப்போகிறார் நீங்க அப்படியே கத்தருக்காக நின்று ஜீவனை கொடுப்பீங்க அந்த பரிசுத்தாவின் நிறைவு ஞானத்தின் நிறைவு விசுவாசத்தின் நிறைவு வல்லமையின் நிறைவு அவர்களை நற்சாட்சி மாற்றி வைத்திருந்தது உங்களை எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் தேவன் பாருங்க நீங்க எங்கேயாவது வரும் ஏனென்றால் உனக்குள்ள இன்னைக்கு ஒரு பரிசுத்தாவின் நிறைவை தந்து உன்னை இரத்த சாட்சியாய் மாற்ற போகிறார் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் சபை முதலாம் நூற்றாண்டின் சபையில அவன் ஒரு ரத்த சாட்சி இன்னைக்கு இருபத்தொரா நூற்றாண்டில் நீ ஒரு ரத்த சாட்சியை மாற பரிசு நிறைவு அப்படியே இறங்கும் இருந்து உள்ளங்கால் மட்டும் எலும்புல நரம்புல ஊனல சதையில ரத்தத்தில் மயிரில் தோல்லை இறங்கும் நேற்று சொன்ன இல்லையா தலையில ஊற்றி தடியில் அது அங்கில இறங்குனது இன்னைக்கு அப்படி இல்ல உச்சந்திலிருந்து உள்ளங்கால் மட்டும் எலும்பு நரம்பு ஊனு சதை ரத்தம் மயிர் தோல் புல்ல இறங்கணும் அப்படி இறங்கினா நீ ரத்த சாட்சியே கத்திருக்கு உங்க பிள்ளைங்க உங்க முன்னால அப்படியே இயேசுக்காக ஜீவனை கொடுப்பாங்க அவன் ஜெயத்தின் கிரீடம் இரண்டாவது ஆளு பிலிப் ஏழு வரையும் முடிச்சிடறேன் நீங்க உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க இப்போ தேவனிடத்திலிருந்து பெற்று நீங்க அந்த அனுபவத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் பிலிப் அவன் ஜீவனுள்ள சாட்சி ஒருவன் ரத்த சாட்சி இரண்டாவது உள்ளாளியாரே அவனை குறித்து சொல்லியிருக்கிறது உதவிக்காரன் அவனுக்கு பெயருக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் ஒரு அர்த்தம் உதவிக்காரன் நீ இந்த சபைக்கும் ஆண்டுடைய நாமத்துக்கும் இந்த உபதேசத்துக்கும் நீ உதவிக்காரனா நீக்கணும் கத்தர் உடனே அதுக்கு தான் இங்க கொண்டு வந்திருக்கிறாரு இந்த சபையில வந்து நீ ரத்த சாட்சியா மறிக்கணும் ரெண்டாவது இந்த உலகத்தில் நீ இருந்து ஜீவனுள்ள சாட்சியாய் நிற்கணும் பிலிப்பை பத்தி நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு சாதாரண விசுவாசின்னு தான் நம்ம சொல்றோம் ஆனா அவனுக்குள்ள இருந்ததான தேவனுடைய வல்லமை அளவிட முடியாத சக்தி அவனுக்குள்ள இருந்ததான அந்த ஜீவனை நாம் வேதத்தில் படிச்சு பார்த்தா மிகவும் ஆச்சரியமா இருக்கும் அவனை மாதிரி ஒரு வல்லமை மனுஷனை சாதாரணமாக பார்க்க முடியாது ஒருமப்பட்டு கவனித்தார்கள் அநேகரில் இருந்த அசுத்த அவர்கள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அவனுக்குள்ள இருந்தது அந்த பரிசுத்தாவின் நிறைவு இருந்ததுனால அந்த வல்லமை புறப்பட்டு ஜனங்களை குணமாக்கினது அற்புத அடையாளங்களை அந்த ஆவியான உதவியாக ஒரு தூண் போல நின்றான் அந்த ஊழியத்திற்கு தோல் கொடுத்த ஒரு மனிதன் ஆரம்பகால சபையில அவன் ஒரு தூண் அவன் ஒரு உதவி ஊழியர் ஒவ்வொரு விசுவாசிய உதவி ஊழியர்கள் இன்னும் சொல்ல அவன் ஒரு ஜீவனுள்ள சாட்சி அவனுக்கு நாலு பெண் பிள்ளைகள் இருந்தாங்க கன்னியாஸ்திரிகள் அருமையான தீர்க்க தரிசிகள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைதான் அவனுடைய வாழ்க்கை அவன் சாதாரண ஒரு தெய்வனுடைய பிள்ளையை போல காணப்பட்டாலும் அவனுடைய குடும்பத்தை அவன் அருமையாய் பராமரித்து வந்த ஒரு மனுஷன் அப்போ சிலர் இருபத்தி தீர்க்கரிசனம் சொல்லுகிற கன்னியாஸ்திரிகள் நாலு குமாரத்திகள் அவனுக்கு இருந்தார்கள் அவனுடைய பிள்ளைகளை பத்தி சர்டிபிகேட் பைபிள் சொல்லுது தீனாவை பத்தியும் சொல்லுது சர்டிபிகேட் கொடுக்குது அவ வெளிய போனால் வாழ்வை இழந்தாள்னு சர்டிபிகேட் இருக்கு ஆனா பிளிப்பருடைய நாலு பிள்ளைகள் நாலு பிள்ளைகளும் கன்னியாஸ்திரிகள் நாலு பிள்ளைகளும் தீர்க்க ஒரு அருமையான ஆவிக்குரிய குடும்ப தலைவன் அதுக்கு காரணம் பரிசுத்தாவின் நிறைவு நீங்க உங்க பிள்ளைகளை மேனேஜ் பண்ணணும் ட்ரை பண்றீங்க அதை கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்க பரிசுத்தாவின் நிறைவில் பெற்றோர்கள் இருந்து பாருங்க உங்க ஃபேமிலி ஆவியானவர் அருமையா லீட் பண்ணுவார் சரியான ஒரு பரிசுத்தாவின் நிறைவுக்கு நீங்க பெரியவங்க இடம் கொடுக்கணும் வயசு போன உடனே அபிஷேகம் குறைய கூடாது வயசு போக போக அபிஷேகம் கூடணும் நீங்க உட்கார்ந்து அப்படியே பழைய விசுவாசி பழைய விசுவாசி சீனியர் விசுவாசின்லாம் போஸ்டிங் எல்லாம் கிடையாது யாருக்கும் நாம அபிஷேகத்தில் நிறைஞ்சு நிறைஞ்சு பூரணத்தை சந்திச்சு எப்படியாவது ஆண்டோட முகத்தை போய் பார்க்கணும் அதுதான் முக்கியம் சபையில் கிடந்து குழப்பிட்டு இருக்க கூடாது ஆண்டோட சமூகத்தில் நீங்க பரிசுத்தாவின் நிறைவுல வந்து உங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் தெய்வீகமாய் மாற்றப்பட்டு அவன் ஜீவன சாட்சி அவன் ஜெபிச்சான் உடனே சோகம் கிடைக்கும் அவன் ஜெபிச்சா அவன் தொட்டான்னா அற்புதம் நடக்கும் சப்பானி என்ன திமிர்வாதக்காரன் என்ன பிசாஸ் என்ன எல்லாம் ஓடும் எல்லாம் சோகமாகும் அதுக்கு காரணம் பரிசுத்தாவின் நிறைவு மூன்றாவது மூன்றாவது உள்ள மனுஷன் பேரு நீங்க பைபிள் அது பிறகு பார்க்க முடியாது நாலாவது ஆலையும் பார்க்க முடியாது அஞ்சாவது ஆலையும் பார்க்க முடியாது ஆறாவது ஆலையும் பார்க்க முடியாது ஏழாவது ஆளையும் பார்க்க முடியாது ஆனா அவங்க சபைக்குள்ள இருந்து தெய்வீகமாய் தங்களை மறைத்து வாழ்ந்தவர்கள் வெளியவே வரமாட்டாங்க ஒருத்தர் ரத்த சாட்சியா எல்லாரும் நாளையும் மறிச்சான் இன்னொருத்தன் ஜீவன் உள்ள சாட்சியா எல்லாருக்கும் முன்னாலையும் வாழ்ந்து காட்டினா இன்னும் அஞ்சு பேரு சபைக்குள்ள மறைந்து அப்படியே ஜீவனை சத்தியத்துக்காக கொடுத்தவர்கள் அதுல ஒன்று மூன்றாவது ஆள் பிராகூர்னு ஒரு பேர் பெயர் வந்து என்ன ஒரு ஆயத்தம் என்று அர்த்தம் ஒரு ரிகர்சல் எப்பொழுதுமே ஒரு விசுவாசி விசுவாச போராட்டத்துக்கு ஆயத்தமா இருக்கணும் ஒரு ஊழியன் ஊழியத்துக்கு போலீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ட்யூட்டி டைம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்க எனி டைம் யூனிஃபார்ம்ல இருப்பாங்க நான் ஒரு நாள் சென்னையில கமிஷனர் ஆஃபீஸுக்கு ஒரு விஷயமா போயிருந்தேன் சென்னை சிட்டி கமிஷனர் ஆபீஸ்க்கு அங்கே போனா ஒரு நூறு போலீஸ் பஸ் நிற்குது ஒரு இருபத்தஞ்சி சுமம் நிற்குது எல்லாம் வண்டியும் ரெடியாக நிக்குது ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்கெல்லாம் டியூட்டி டைம்ல இருக்காங்க எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு ஒரு ரெண்டாயிரம் போலீஸ்காரங்க அங்கே யூனிஃபார்ம் போட்டு லேடிஸும் ஜென்ஸும் எல்லாம் வெயிட்டிங்ல இருக்காங்க அவங்களுக்கு உத்தரவு வந்தா என்ன செய்வாங்க ஒரு ஊழியத்துக்கு உன்னைய கூப்பிட்டா போதும் தட்டி விட்டா போதும் பிழிப்ப பார்த்து ஆவியான் சொல்றாரு அனாந்தர முகமாய் போங்க அனாந்தரமா அது எங்க இருக்கு அப்படின்னு கேக்கல இல்லையா என்ன நாலு பிள்ளைங்க உட்காந்துட்டு இருக்காங்களே என்ன பண்றது அப்படிலாம் யோசிக்கல அவனை அவங்க எல்லாம் ஆரம்பகால விசுவாசிகள் அந்த பரிசுத்தாவின் நிறைவு ஆவியானவர் சொல்ற தூதன் வந்து சொல்றான் நீ போ உடனே பரப்பிட்டான் அடுத்து ஆவியானவர் அந்த ரதத்தோடு போய் சேர்ந்து கொள் என இருந்தா எந்த நேரத்திலையும் உனக்குள்ள ஒரு ஆயத்தம் ஊழியத்துக்கும் பாடுபடுறதுக்கும் மறிக்கிறதுக்கும் நிக்கிறதுக்கும் செய்யறதுக்கும் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆயத்தம் உனக்குள்ள இருக்கும் ஒரு எப்பவுமே நீ ஒத்திகை பார்த்து ஆயத்திலேயே இருந்துகிட்டே இருப்பேன் இதுதான் பரிசுத்தாவின் நிறைவு உனக்குள்ள வரும்போது நடக்கிற மூன்றாவது காரியம் ஒன்று உன்னை ரத்த சாட்சியா மறிக்க வைக்கும் நிறுத்தும் மூன்றாவது எதற்கும் ஆயத்தம் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சியை உங்கள் கால்களில் தரித்துக் கொள்ளுங்கள் தொடுத்துக் கொள்ளுங்கள் எனி டைம் எதுக்கும் ரெடியா பரிசுத்தாவியின் நிறைவு ஒரு மனிதனுக்குள்ள நடப்பிக்கிற மூன்றாவது மகத்தான செயல் நாலாவது நிக்கானோர் அப்படின்னு சொன்ன வெற்றி வாகை சூடினவன் அர்த்தம் தோல்வி அவனுக்கு கிடையாது பெற்று அபிஷேகம் தோற்று போனது அபிஷேகம் தோற்று போமா தோற்று போக்கும் எங்கெல்லாம் வெள்ளம்போல சத்துரு வர்றானோ அங்கெல்லாம் ஆவியானவர் என்ன செய்வாரு கொடியேற்றுவார் வெற்றி வாகை சூடுகிறவன் அப்படின்னு அர்த்தம் ஜெயம் சிறந்தவன் அர்த்தம் ஒரு தேவனுடைய பிள்ளை சரியான விதத்துல இந்த நாட்களில அவன் ஜெயிக்கக்கூடியவனா இருக்கணும் நீ ஒரு ஜெயிக்கக்கூடிய குதிரையா இருக்கணும் யோகுவை கர்த்தர் கொண்டு வந்து இந்த சைட்ல சாத்தான் இந்த சைட்ல கர்த்தர் ரெண்டு சைட்ல ரெண்டு பேர் நிக்கிறாங்க சாத்தான் வந்து சொல்றான் இவன் தோத்து போயிடுவான் இவனுக்கு உள்ளதெல்லாம் எடுத்து பாருங்க இவன் தோத்துருவான் கத்திர என்ன சொன்னாரு கத்திர என்ன சொன்னாரு ஹம் ஹம் நான் அழைச்சிருக்கிறேன் வேறு பிரிச்சு இருக்கிறேன் அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் பொல்லாப்புக்கு பயப்படு பொல்லாப்புக்கு விலகின மனுஷன் அவன் தோற்று போக மாட்டான் அவன் அவன் தன் உதடினால் பாவம் செய்ய மாட்டான்னு சொல்றார் அடிச்சு பேசுறார் தன்னுடைய குதிரை ஜெயிக்கும்னு அவருக்கு நம்பிக்கை இருந்துச்சு யோபுங்கிற குதிரை என்ன செய்யும் அவனுக்காக ஒரு மளிக்கிறையான்னு பாருப்ப மொத்தமா போட்டுது அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளை பத்தி ஆண்டவர் அப்படித்தான் நம்பிக்கை நான் ஜெயிச்சிருவேன் நீ ஜெயிச்சிருவே சொல்லித்தான் நம்மளதான் கொண்டு வந்து வச்சிருக்காரு எத்தனை தோத்து ஆண்டவரை அவமானப்படுத்திட்டீங்கன்னு தெரியல எத்தனை நம்ம தோத்து ஆண்டவரை துக்கப்படுத்திட்டோன்னு தெரியல எத்தனை தரம் சிலுவையை தூரத்துக்கு போட்டு நம்ம ஓடி வந்துட்டோம் தெரியல ஆனால் நிக்கானோர்னு சொன்னா ஜெயம் சிறந்தவன் வெற்றி வகை சொல்லுகிறவன் இந்த ஜெயிக்கிறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த டச்சிங் வருது அந்த டைப்பை தொட போறான்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கா அவன் கை கால அணிஞ்சிரும் கையை தானாவே வைத்திருவான் ஜெயிச்சிடலன்னு சொல்லி நீ எண்ணி நீ ஜெயிக்க கூடியவராள் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அது போல நீ ஜெயிக்க பிறந்தவன் உன்னுடைய பிறப்பே ஜெயத்தின் பிறப்பு தான் என்னடா உனக்குள்ள இருக்கிற வித்து அழியாத வித்து ஜீவன் கிறிஸ்துவின் ஜீவன் நீ அப்படியே முடங்கி முடங்கிட்டாங்க சந்து போந்துல ஓய்வு உட்கார கூடாது நீ ஜெயிக்க பிறந்தவன் நீ முன்னால வந்து நிக்கணும் முதலிடத்தை நீ பார்த்துக் கொள்ளணும் விடக்கூடாது நிக்கானவர் சொன்னா ஜெயம் சிறந்தவன் அவனுக்கு தோல்வியே கிடையாது அபிஷேகம் பெற்று வீட்டில் சொல்றான் யாக்கோபின் தேவனால் பண்ணப்பட்டையும் பாருங்க அந்த அளவு அவனுடைய அபிஷேகம் அவனை பாதுகாத்தது நிறைவு ஒருவனை தீமோன் தீமோபுள் மதிப்பு வாய்ந்தவன் அபிஷேகம் உன்னை வந்து ஒரு உன்னதமான என்ன மாதிரி உனக்கு மனுஷ மன்னியும் மதிக்க மாட்டான் உன்னை மதிச்சு வச்சிருக்கிறார் ஒண்ணுமே இல்ல தாவித வந்து அவங்க பிரதர்ஸ் எதுக்கு இங்க வந்த ஏன் வந்த போதயத்தின் அகங்காரம் தெரியும் நீ ஆட்டை விட்டு வந்துட்ட ஓடு ஓடு வீட்டுக்கு ஓடு இப்படித்தான் அவங்க பிரதர்ஸ் நாய் வரட்டின மாதிரி வரட்டினாங்க ஆனா கத்தர் அந்த குடும்பத்தில் அவனைதான் அபிஷேகம் பண்ணி நிறைவு கொடுத்து அவனை தான் அந்த குடும்பத்தில் யாரா மாற்றினாரு மதிப்பு வாய்ந்தவனாகி மாற்றினார் அபிஷேகம் பெற்றாலே பரிசுத்தாவின் நிறைவு உனைய ஒரு வேல்யூபுள் விலையற பெற்றவனாய் மாற்றக்கூடியது அபிஷேகம் நீங்க நின்னீங்கன்னா போதும் அபிஷேகத்தில் நிறைஞ்சிட்டீங்கன்னா போதும் நிறைஞ்சு அந்த உங்களுக்குள்ள நிறைஞ்சு வழியணும் பேது அப்படி நடந்து போறாரு அந்த அபிஷேகத்தின் நிறைவு அவன் நிழல்பட்டா சுகம் கிடைச்சது பா அவர்கள் கூட்ட நெருக்கடியில் கார்ல ஏறினா கார தொட்டவனுக்குலாம் சுகம் கிடைச்சது அந்த அளவு அபிஷேகத்தின் நிறைவு அவங்களுக்குள்ள இந்த பாத்திரம் நிரம்பி வழிஞ்சது தீமோன் என்று சொன்னால் மதிப்பு வாய்ந்தவர் நீ குப்பையில கிடந்திருக்கலாம் கத்தருடைய சிங்காசனத்தை கொண்டு வருவார் நீ புலியில கிடக்கலாம் கத்தருடைய ஆளுகையில கொண்டு வருவார் நீ அரச நிறுத்துவருக்கு எல்லாரும் போத்திபார் மனைவி ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சொல்லி கவித்தி விட்டா போத்திபாருக்கு ஞானம் இல்ல மனைவி பேச்ச கிட்டியும் எ ஆள்ண்ணன் தம்பி பத்து பேருந்து ஒருத்தனு வந்து உதவி செய்யறதுக்கு ஆள் கிடையாது இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருக்கும் போது கத்திர அவனை கொண்டு வந்து விட்டான் கொண்டு வந்து விடும்போது ஒரு புக்ல ஒரு சரத்திர இது சொல்றான் யோசிப்ப வந்து நிக்கிறான் அந்த விளக்கம் எல்லாம் கொடுக்கறான் விளக்கம் கொடுத்த உடனே பார்வன் அவன ரெண்டாவது அதிகாரியா மாத்திட்டான் இரண்டாவது அதிகாரியா மாத்திட்டு உடனே அனௌன்ஸ் தெண்டனீட்டு பணியங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் உடனே அட்டன்ஷன்ல வந்து சல்யூட் அடிக்கிறதா அதுக்கு அர்த்தம் என்ன தெண்டனீட்டு பணியங்கள்னா முகங்கு புற கீழே விழுந்து வணங்கு என்ன அர்த்தம் அப்படியே சாஸ்தாங்கமா எல்லாம் விழு அவ முன்னால என்ன உடனே அந்த அரசவையில் இருந்த பார்வனை தவிர அவ்வளவு முகம் கூப்பிட விழுந்தான் யாரே போத்தி பார் மனைவி விழுந்து கிடக்குறா இந்த அபிஷேகம் அன்னைக்கே அவனுக்குள்ள இருந்து அவனை மதிப்பு வாய்ந்த மாற்றினது நேரம் வரும் பொழுது தூக்குவார் அதை பத்தி நீ கவலையே படாத இந்த அபிஷேகத்தின் நிறைவை மட்டும் நீங்கள் காப்பாத்திக் கொள்ளுங்கள் அடுத்து அபிஷேகம் ஒரு சின்ன பிரச்சனை போயிடுவான் தொட்டால் சின்ன போய் நீங்க தொடமே அது செடி ஊதிப்பாரு ஊதினாலே அது சின்ன அதை தொடர்பை தொட்டு மிதிச்சு எல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம் ஊதுனா போதும் உடனே நம்ம ஆளுங்களோட அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்துல நீ வந்து நிலையானவனா இருக்கணும் ஸ்ட்ராங்கா நிக்கணும் நீ அபிஷேகத்துல நீ வரும்போது உன்னைய வந்து யாரும் அசைக்க முடியாது உன்னைய பரியாசம் பண்றாங்க உன்னை துக்கப்படுத்துறாங்க ஹம் என் முகத்தை உமிழ்நீருக்கு நான் மற மறைக்கவில்லை என் முகத்தை நான் எப்படி மாத்திக்கிட்டேன் அது எப்பொழுதும் அது அசையாத பர்வதம் அது என்றென்றும் அசையாத பர்வதம் கர்த்தரை தன்னுடைய வலது வரிசத்தில் வைத்திருக்கிற மனுஷன் சண்டே ஸ்கூல் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க அசைக்கப்படுவதில்லை குடும்பத்தை அசைய விடாது உடைய ஊழியத்தை அசைய விடாது உடைய குடும்பத்தை அசைய விடாது உடைய தொழிலை அசைய விடாது அது நிலையான சக்தி அபிஷேகம் நிறைவு அந்த பர்மனா அவனை நிலையானவனா நிறுத்திட்டு இவங்கெல்லாம் சபையில அப்படி பயங்கரமா எழுப்புதலாம் காட்டல ஆனா அழகா கத்திர அவங்கள கனப்படுத்தினாரு அவங்கள உயர்த்தினாரு அவங்க எப்பவுமே ஆயத்தமா இருந்தாங்க எனி டைம் அவங்க மதிப்பு வாய்ந்தவர்களாக இருந்தார்கள் எவ்வளவும் அசையாத நிலையான ஒரு சக்தி உள்ளவர்களாக இருந்தார்கள் கடைசியாக நிக்கோலா நிக்கோலான்னு ஜனத்தின் மேல் வெற்றி சிறந்தவன் இன்னைக்கு பிரச்சனையே நமக்கு ஒரு பக்கத்துல பிசாசு ஒரு பக்கத்துல மாம்சம் ஒரு பக்கத்துல உலகம் இன்னொரு பக்கத்துல நமக்கு கூட இருக்கிற ஜனங்கள் ஜனங்கள் மத்தியிலிருந்துதான் பயங்கர பிரச்சனை உன் வீட்டாரே உனக்கு சத்ரு ஆனா அபிஷேகத்துல வருந்த பொழுது இவன் ஜெயிச்சது ஜனத்தின் மேல் ஜெயம் சிறந்தவன் அதான் முக்கியம் ஜனத்தை தான் ஜெயிக்க முடியல விசாசம் கூட எடுத்து நின்று முழங்கால நின்று மூணு நாள் உபாசம் மூட்டை அடிச்சு வின் பண்ணிடறான் ஆனா தான் கூட இருக்கிறவங்க ஏதாவது சொல்லிட்டாங்களோ அவனால அவனுக்கு அதை முடியல சகிக்க முடியல ஒண்ணுமே பண்ண முடியல ஆனா நிக்கோலான்னு சொன்னா இந்த அபிஷேகம் ஜனத்தின் மேல் ஜெயம் சேர்ந்தவர் எந்தெந்த ஜனங்கள்லாம் நமக்கு விரோதமா இருக்கிறாங்களோ அவங்கள அவ்வளவு வரையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கத்தர் உனக்கு தந்திருக்கிறார் கொஞ்ச நேரம் கண்களை முடுவோமா டைம் முடிஞ்சிருச்சு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா ஃபார்ட்டி மினிட்ஸ் முழங்காலில் நின்று ஒடிச்சிடணும் கால் ஒடிஞ்சிடணும் அபிஷேகம் வராம தயவு செய்து யாரும் வெளியே போயிடாதீங்க நேற்று அபிஷேகம் பெற்றவங்க கை வச்சுன்னா பாதி வரி அந்த முடிஞ்சு வந்து அங்க அரிக்கிறான் எங்க கூட்ட முடிஞ்சு சாப்பிடுற இடத்துல எனக்கு அபிஷேகம் கிடைச்சது அங்கெல்லாம் சொல்லணும் இங்கே மைக் அப்படியா நீங்க உலகத்துல நீங்க ஒரு போட்டியில போறீங்க ஜெயிச்சிட்டீங்க ஜெயிச்சு முடிச்ச உடனே பிரைஸ் குடுக்கறதை கூப்பிட்டா நான் வரமாட்டேன் அப்படி நான் உங்க பேர சொல்லாம போயிட்டா உங்களுக்கு அழுக வர்றத பாருங்க என்னை கேவலப்படுத்திட்டா நான் பிரைஸ் வாங்கி என்னை கொண்டு வந்து கொடுக்கல இப்படிதான் சொல்லுவோம் அபிஷேகம் பெற்ற எலும்பி நெல்லு சொல்லி பிசாசு ஓடட்டும் எல்லாரும் கண்களை முடிவோம் கொஞ்ச நேரம் பைபிள் மூடி வச்சிருங்க பிள்ளைங்களை அப்போ கால விசுவாசிகள் மேல் அந்த மேல் அந்த பிலிப்பு மேல் அந்த பிராக் மேல் நிக்கானோர் மேல் தீமோன் மேல் பர்மனா மேல் நிக்கோலா மேல் இருந்த அந்த பரிசுத்தாவின் நிறைவை நான் கேள்விப்பட்டேன் அதே நிறைவு காரங்கள் எழும்பு நின்னா அடிச்சு ஜீவனை கொடுத்து எனக்கு சப்போர்ட்ல நிக்கணும் கத்தர் இன்றைக்கு பரிசுத்தாவின் நிறைவை இந்த கூட்டத்துல தாகத்தோடு நிக்கிற ஒவ்வொரு மேலும் பரிசுத்தாவின் வல்லமை அல்ல பரிசுத்தாவின் நிறைவு பெற்றவங்களுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது கேட்கிற உங்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நிச்சயமாய் கத்தர் பரிசுத்தாவி பெறாதவளை அபிஷேகிப்பார் அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு நிறைவுக்காக நில்லுங்கள் மேல் ஜெயம் சிறந்தவர்களாய் உங்களை மாற்றக்கூடிய நிறைவு நிலையான உன்னை நிறுத்தக்கூடிய சக்தி உன்னை மதிப்பு வாய்ந்தவனாய் நிறுத்தக்கூடிய வல்லமை உன்னை எப்பொழுதும் ஆயத்தம் மாற்றக்கூடிய ஜீவன் வெற்றி வாகை சூடக்கூடிய வல்லமை ஜீவன் உள்ள உன்னை மாற்றக்கூடிய சக்தி கிறிஸ்துக்காக இரத்த சாட்சியாய் நிற்கக்கூடிய மறிக்கக்கூடிய சக்தி பேருக்கு நின்று கொண்டிருக்கிறாய் முழங்காலை அவர் காண்கிறார் இருதயத்தின் வாஞ்சியை கத்தர் அறிகிறார் உன் கை உயர்த்ததலை கண்டிருக்கிறார் இன்றைக்கு பரிசுத்தாவி நிறைவு வரும் நிறைவானது வரும்பொழுது, பொழுது குறைவானது ஒளிந்துபோம் ஹாலே லூயா ஹாலே லூயா அமே சுத்தாவின் நிறைவு ஹலோ நியூயா பரிசுத்தாவின் நிறைவு பரிசுத்தாவின் நிறைவு பரிசுத்தாவின் நிறைவு சந்தேகப்படாத அவிஸ்வாசப்படாத உண்மையில் இறங்கிக் கொண்டிருக்கிறது தேவண்டிய வல்லமை கத்தர் உன்னை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார் கத்தர் உண்மையில் முத்திரை போட்டுக் கொண்டிருக்கிறார் கத்த தன்னுடைய நாமத்தை உண்மையில் எழுதி கொண்டிருக்கிறார் இதுவரை சாத்தான் உன்னை புடைத்தான் சத்துருவை நீ ஆவியானவர் உதவியோடு புடைக்கப் போகிறாய் இதுவரை சாத்தான் உன்னை புடைத்தான் உன்னோடு போராடின வல்லமையை ஆண்டவர் புடைக்க போகிறார் அழிக்க போகிறார் நொறுக்க போகிறார் உன்னை கூர்மையான எந்த மாற்றுகிறார் வல்லமையை கத்தர் நிர்மலமாக்கி இருக்கிறார் சந்தோஷப்பட்ட கழிவுகள் கத்தர் ஜெயத்தின் அபிஷேகத்தை உனக்கு தந்துவிட்டார் உலக மாமிசம் பிசாசை ஜெயிக்கக்கூடிய வல்லமை Amen. Satan dojo boy, Satan dojo boy, Satan dojo boy, roh to dal. Hallelujah. Hallelujah. Satan dojo boy, roh to dal. Satan dojo boy, Satan dojo boy. Satan dojo boy, roh to dal. Hallelujah. Hallelujah. Satan dojo boy. Santa dolce porta Hallelujah Santa dolce porta Santa dolce porta noi Hallelujah Hallelujah Santa dolce porta noi Santa dolce porta Santa dolce porta Santa dolce porta porta noi Hallelujah Hallelujah இப்போ இப்பொழுது இங்க நீங்க ஆவியில ஜெயிக்கிறீங்க எட்டு இருபத்தி எட்டு இதே நேரத்தில் எங்க போராட்டமோ அங்க ஆவியானவர் ஜெயிக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இப்ப நீங்க அபிஷேகத்தில் ஜெயிக்கிற அங்க அந்தந்த ஸ்பாட்ல ஆவியானவர் கொடி ஏற்றுகிறார் ஒரு பிள்ளைக்காக ஒரு தகப்பன் ஏசுவிட வந்தான் பிள்ளை செத்து போயிட்டு அடுத்த செய்தி வந்துருச்சு உடனே ஏசு சொன்னார் நீ சமாதானத்தோடு போட்ட இவன் அடுத்த நாள் தான் வீடு போய் சேர்ந்த வீட்டுக்கு போய் சேர்ந்தா பிள்ளை எழும்பி உட்கார்ந்துட்டான் அவன் விசாரிச்சான் எப்ப இது நடந்ததுன்னு நேத்து இத்தனை மணிக்கு நடந்துச்சு இப்ப எட்டு முப்பதுக்கு உனக்கு ஜெயம் இங்கே கிடைக்குது அங்க கத்தர் கொடி ஏற்றிட்டு தான் இங்க அபிஷேகிக்கிறார் ஹலே லூயா நிரம்பும்போது புதிய அந்நிய பாஷையை பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இத்தனை பேர் ஆவியிலே நடனம் ஆடி கொண்டிருக்கும் பொழுது இத்தனை பேர் புதிய கிருபைக்குள்ளே கடந்து போகும் பொழுது என்னால் ஆவில நிரம்ப முடியலையே எனக்கு அபிஷேகம் கிடைக்கலையே எனக்கு ஆதியில இருந்த அபிஷேக வல்லமே கிடைக்கலையே நான் ஒரு வெறும் குடம் போல காணப்படுகிறேன் எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேன் விசுவாசம் வரவில்லையே எல்லாம் என்னை விட்டு போனது போல நான் ஃபீல் பண்றேன்ன ஒரு நிமிஷம் இப்படி இருக்கிற யாராவது இருந்தா உங்க நிலவரத்தை கண்ண மூடி யாரும் கண்ண திறக்காதீங்க நான் எவ்வளவோ தூக்கப்பட்டு இருக்கிற எனக்கு இது கிடைக்கலையே போயிருச்சே நம்பிக்கை விசுவாசம் குறைஞ்சு போய் ஒரு நிற்பதமான நிலவரத்து இருக்குறவங்க யாராவது இருந்தா கை வைத்தனு வெக்கப்படாம கை வைத்தனு அருமையான சகோதரனே சகோதரிய இதே போன்ற அனுபவம் பேதிரூவுக்கு நடந்தது சூழ்நிலைகளில் மறுதளித்து விட்டான் சூழ்நிலைகளில் சபித்து விட்டான் சூழ்நிலைகளில் சத்தியம் பண்ணிவிட்டான் சூழ்நிலைகளில் ஊழியம் செய்ய முடியாது என்று கூட வாயை திறந்து சொல்லிவிட்டான் சூழ்நிலைகளில் அவன் பின்மாறி போய் மீன்பிடிக்க கூட போய்விட்டான் சூழ்நிலைகளில் நிர்வாணியாய் கூட மாறி போய்விட்டான் கிறிஸ்து உயிர் ஆண்டவர் அவனை தேடி வந்தார் ஒரு நிமிஷம் உயிர் தளர்ந்து பிதாவின் வலது வாரிசுக்கு போக வேண்டியவர் இவனை தேடினார் சிலுவையை சுமக்க வேண்டியவன் திரும்பி போய்விட்டானே சிலுவை சுமக்க வேண்டியவன் இடறி போய்விட்டானே துக்கப்பட்டு போய்விட்டானே மனுஷீகத்தில் சிக்கிவிட்டானே அவனை தேடி திபோரியா கடற்கரைக்கு போனார் அதே ஏசு உயிர் திழந்த வல்லமையோடு இந்த கூட்டத்தில் உன்னை தேடிக்கொண்டிருக்கிறார் ஆமா ஆம் பிசாசும் பிசாசும் மனிதர்களும் உன் மனசாட்சியும் உன்னை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதனால் நீ தடுமாறி கொண்டிருக்கிறாய் பிசாசு உன்னை குற்றம் சாட்டலாம் மனிதர்கள் உன்னை குற்றம் சாட்டலாம் உன்னுடைய மனசாட்சி உன்னை குற்றம் சாட்டலாம் இவைகளுக்கு அப்பால் ஆண்டவர் உன்னை தேடுகிறார் இதோ அவர் உன்னை நோக்கி வருகிறார் உயிர் திறந்த உயிர் தழுந்த ஜீவனோடு மகிமையின் சரீரத்தோடு ஆண்டோருடைய வல்லமை குறைந்து போகவில்லை இதோ உன்னை தேடி வருகிறது இப்பொழுது உயிர் வல்லமை உன்னை நிரப்போம் Hallelujah Hallelujah Unga ha. vallamaigal <laughs> koindhu pogavillai Unga uyir thalanda magimai maaravillai Unga vallamaigal koindhu pogavillai Unga uyir thalanda magimai maaravillai Naa vallamaigal koindhu pogavillai meymaravella unga ullammigal kuraindho po haan imaniya raama கூட்ட எனக்கு ஒரு ஆசை என்ன அந்த மேல் வீட்டில் இருந்த நூத்தி இருபது பேரும் அபிஷேகத்தில் இன்னும் ஒரு சிலருக்குள்ள இன்னும் அந்த தடுமாற்றம் போராடி ஒன்று சைடு முழங்கால் போடு கேள்வி கேட்கிறார் நீ சபிச்சிட்ட அத குற்றம் சொல்ல நடந்துச்சு நீ மறுதளிச்சிட்ட உன்னை விட்டு விலகவில்லை திரும்பி போயிட்ட ஆனா நான் உன்னை தேடி வந்திருக்கிற ஆனா ஒன்று ஒரு வார்த்தை நீ சொல்ல வேண்டும் நீ என்னை நேசிக்கிறாயா என்கிற கேள்விக்கு மட்டும் நீ பதில் சொல்ற வாய திறந்த முழங்கால் போட்டு மகனே மகளே நீனை நேசிக்கிறாயா என்ற வார்த்தைக்கு ஆமாண்டவரே நானுமை நேசிக்கிறேன் ஒரே ஒரு வார்த்தை ஆமே அலே லியா கூட்டம் கூட்டம் முடிக்க போது ஒரு அஞ்சு நிமிஷம் முழங்கால் போட்டு கண்ண மூடிப்பா என் வாழ்க்கையில மறுதலிச்சேன் எனக்கு தெரியல சொல்றேன் இனிமே சாகவரை உண்மை மாத்திரம் நேசிப்பேன் நீங்க என்ன நேசிக்கிறீங்க என்ன தேடி வந்துட்டீங்க நான் இனிமே ஜீவன உமை மாத்திரமே நேசிப்பேன் வாயத்திற்கு சொல்லு உமை நேசிக்கிறேன் ஆமா ஆமா என் நான் மனுஷனை நேசிச்ச பிள்ளைகளை நேசிச்ச புருஷனை நேசிச்ச நேசிச்ச மனைவியை நேசிச்ச ஊக்காரங்களை நேசிச்செல்லாம் அற்பமாய் போய்விட்டது அது எல்லாம் குப்பீண் என்னைய கை கழுவிட்டாங்க இன்னைக்கு நான் சொல்றேன் சுவாமி முழங்கால் போட்டு சொல்றேன் தேவடைய சன்னிதானத்தில் நின்று சொல்றேன் இனி உண்மையே நேசிப்பேன் உண்மை நேசிக்கிறேன் சத்தமா சமா அடிவயிற்றில் இருந்து வராட்டம் உள்ளத்தின் ஆரத்தில் இருந்து வராட்டம் நான் எதுக்கு இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல தெரியுமா இந்த வார்த்தையை மூன்று விசை ஒவ்வொரு ட்ரிப் அவன் சொல்லும் போது ஒரு ட்ரிப் சொல்லும் போது இரண்டாம் ட்ரிப் சொல்லும் போது மூணாவது ட்ரிப் சொல்லும் போது கையில் ஊழியத்தை இழந்துட்டியா நம்பிக்கையை இழந்துட்டியா பரிசுத்தத்தை இழந்துட்டியா பிரதிஷ்டையை இழந்துட்டியா ஜபஜீவியத்தை இழந்து விட்டாயா அபிஷேகத்தை இழந்துட்டியா ஊழியத்தையே இழந்து விட்டாயா நேசிக்கிறேன் சொல்லு அப்படியே கொடுத்து விட்டு போய்விடுவா முழங்கால் போட்டு வாய திறந்து நேசிக்கிறேன் சொல்லு கத்தர் திருவை திபோரியா கடற்கரையில் அவர் கத்தர் என்று கேட்ட போது தண்ணீரில் குதித்து விட்டார் திரும்ப கரை வந்து வேறு ஒரு துணியை உடித்துக் கொண்டு வந்து நின்றான் கேட்டார் என்ன நேசிக்கிறாயா என்ன நேசிக்கிறாய் கத்தர் கடைசி கூட்ட முடிய போது நீ பதில் சொல்லிட்டு போ உன் தேவனிடத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு போசுனா உன்னை நேசிக்கிறேன் முழு நேசிக்கிறேன் முழு நேசிக்கிறேன் என் உயிராய் உன்மை நேசிக்கிறேன் அதிகமா அன்பு கொடுவேன் அதிகமாய் உன்மை உண்மையாய் இந்த ஒரு நிமிஷம் அங்க ஒரு கொஸ்டின் கேட்கப்பட்ட இவர்கள் எல்லாரிலும் நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாய் கொஸ்டின் இப்ப இங்க ஆயிரம் எண்ணூறு பேர் இருப்பாங்க அதிகமாய் அதிக அதிகமாய் நேசிக்கிறேன் கை வைத்துங்க உண்மையாய் முழங்கால் போட்டு முழங்கால் போட்டு சொல்லு கை வயத்தி சொல்லு ஏசு அவ்வளவு ஆசீர்வாதங்களை உன் கையில் கொடுத்துட்டு போகிறார் அலே லூயா அலே லூயா நமே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பு இனியும் அன்பு போரு இன்னும் அதிகமாய் ஆராதிப்பு உலகத்தை நேசித்து பார்த்தீர்கள் என்ன கிடைத்தது மனிதர்களை நேசித்து பார்த்தீர்கள் பணத்தை நேசித்து பார்த்தீர்கள் உங்களுக்கு என்ன கிடைத்தது நேசிக்கிறேன் என்று சொல்லு மறுமையிலும் நீ பாக்கியவான் சொல்லு अनभू करवे इनम अधिकमई आरादि पे इनम बावला अनभू करवे इनम अधिकमई आरावती थी इनम बावला अनभू करवे इनम अधिकमई आरादि पे इनम बावला अनभू करवे इनम अधिकमई आरादि थी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 சாரி ஏதாவது ஒரு மனிதனோ உன்னுடைய தாயோ உன்னுடைய தகப்பனோ உன்னுடைய நண்பனோ ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உன்னை வந்து நேசிக்கிறேன் சொன்ன நீ என்ன பதில் இல்லை நான் சொல்லுவான் மாத்திரம் நேசிப்பேன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் சாது சுந்தர் சிங்க வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்து அவருக்கு கல்யாணம் கட்டுற பொண்ணு கல்யாணம் கட்ட போகிற பொண்ணு அவருடைய ரூம்ல விட்டு ரெண்டு பேரையும் கதவை பூட்டா நீதயத்தை எப்படி கரைக்கணுமோ கரைச்சு கல்யாணம் கட்டிக்கழுதாள் இரவு முழுவதும் அழுதாள் கடைசியா சொன்னா நீ என்ன நேசிக்கலையான் அவர் சொன்ன அவர் சொன்னாரா எனக்கு ஒரு இருதயம் இருந்துச்சு அவ்வளவுதான் ஒரே ஒரு இருதயம்தான் அதை இயேசுக்குன்னு ஏற்கனவே நான் கொடுத்துட்டேன் போயிடுச்சு கொடுத்தாச்சு என்னால் வேற யாரையும் நேசிக்கவே முடியாது இன்னைக்கு இனி ஏசுவை நேசிக்கிறேன்னு உடைய இருதயத்தை கொடுத்து விட்டாய் இனி வேற யாரையும் உன்னால் நேசிக்க கூடாது நேசிக்க முடியாது ஏசுவ மாத்திரம்தான் ஜீவன் போகும் நேசிப்பேன் சொல்றவங்க கை வைத்து வேற யார் வந்து சொன்னாலும் நேசிக்க மாட்டேன் தைரியமா சொல்ல முடியும் அந்த சத்தத்தை மட்டும் கத்தர் கேட்கிறார் அவர்களை மாத்திரம் கத்தர் ஆசீர்வதிக்க போகிறார் அவர்களுக்கு ஒரு அபிஷேகம் என்றும் நேசிக்கும் அபிஷேகம் அவன் உண்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்பை உண்மையை நான் சேவி தேடுவேன் உண்மை மாத்திரம் நான் நேசித்திடுவேன் அன்னை உண்மையே நான் சேவி